நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் நவம்பர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அறுபத்தி ஆறாவது தாதா சாஹிப் பால்கே விருதை வென்றவர் அமிதாப் பச்சன் இரண்டு இருபத்தி ஐந்தாவது மூத்த பெண்கள் தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப்பை வென்ற அணி மணிப்பூர் மூன்று உலக கடல்சார் தினம் செப்டம்பர் 26 ஆறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு கேள்விகள் ஒன்று பாரசீகர்கள் இந்தியாவிற்கு கொண்டு வந்த மதம் எது இரண்டு உலகில் எந்த நாட்டில் அதிக அளவு பெட்ரோலிய இருப்புகள் உள்ளன மூன்று எந்த வைட்டமின் ரத்தம் உறைவதற்கு தேவைப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி